அவர்கள் ஒரு ஒரு அனுப்பின அவர்களும் அவர்களை போ சிந்தித்தார்கள் இணை வைப்பவரில் ஒருவர் தான் நாடிய போதெல்லாம் முஸ்லிம்களில் ஒருவரிடம் ஓடிவந்து அவரை கொன்றுவிட்டு செல்வார் இந்நிலையில் முஸ்லிம்களில் ஒருவர் கவனக்குறைவுடன் இருப்பதை கண்டார் அந்த அவர்கள்தான் அவர் அவனிடம் சென்று உயர்த்திய போது அவன் லாயிலாக இல்லம்வா என்று கூறினான் எனினும் அவர் அவனை ஒன்றுவிட்டார் பின்னர் போரின் செய்திகளை கூறுபவர் நபி சொல்லு அலி வசல்லம் அவர்களிடம் வந்து அந்த மனிதரிடம் இவர் எப்படி நடந்து கொண்டார் என்ற செய்தியை முழுமையாக எடுத்து கூறினார் இவரை அழைத்து ஏன் அவரை குன்றீர் என்று நபி அவர்கள் கேட்டார்கள் இறை அவர்களே முஸ்லிம்களுக்கு அவன் தொல்லை கொடுத்தான் இன்னார் இன்னாரை குன்றான் என பெயர் கூறி தெரிவித்த நான் அவன் மீது பாய்ந்தேன் வாழை கண்ட அவன் என்று கூறினான் என உசாமா கூறினார் அவரை நீர் கொன்று விட்டீரா என்று அவர்கள் கேட்டார்கள் இறை அவர்களே எனக்காக அல்லாஹுவிடம் பிழை பொறுப்பு இறைஞ்சுங்கள் என்று கூறினார் மறுமை நாளில் உன்னிடம் லாயிலாக இல்லம்வா என்ற வார்த்தை வந்துவிட்டால் எப்படி நடந்து கொள்வாய் என மீண்டும் மறுமை நாளில் லாயிலாக இல்லல்லா என்ற வார்த்தை உம்மிடம் வந்தால் எப்படி நடந்து கொள்வாய் என்று கூறுவதை அதிகப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள் முஸ்லிம் ஒன்பது ஏழு